ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தளப்பில் ஒவ்வொரு ஜீவனுடைய கத்தியை சுருக்கமாக நாம் பார்த்துன்னு வரோம் ஏன்னா அந்த ஜீவனுடைய கத்தியை நாம் தெரிஞ்சின்றால் பிறகு இந்த ஸ்ராத்தம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அதை சுருக்கமாக பார்த்துன்னு வரும் அதில் பதினோராவது நாள் அன்றைக்கி வருஷோதர்ஜனம்னு ஒரு கர்மா அது எதற்காக செய்கிறது அப்படின்னா அந்த ஜீவன் பிரேத்தம்னு ஒரு தேகத்தோடு இருக்கான் அந்த பிரேத்தம்ங்கிற தேகம் போகணும் விடணும்னா அதற்கு இந்த ரிஷோச்சர்ஜனங்கிறது செய்யணும் அப்படி கலசத்தில் ருத்ரனை ஆவாகனம் பண்ணி ஜபம் பண்ணி அதற்குன்னு உள்ள ஹோமங்களை பண்ணி பிறகு ஒரு ரிஷபம் ஒரு காளையை வச்சு அதில் பூஜை பண்ணணும் அந்த காளையும் ரெண்டு வயசு இருக்கணும்னு கருட புராணம் காட்டுறது ரெண்டு வயசு உள்ள ரிஷபத்தை வச்சு அப்படி பூஜை பண்ணி மேலே ஜலத்தை தெளிக்கிறது அந்த கலச ஜலத்தை எடுத்து அந்த காளையின் மேலே தெளித்தா அதற்கு உடம்பு சிலர்த்து போகும் அப்போது உடம்பை உதறும் அந்த காளை அந்த உதறித்துன்னா அதன் மேலே விழுந்திருக்கிற ஜலம் நாலா பக்கமும் செதறி கீழே விழும் அப்படி விழறதுனால அந்த பிரேத்த சரீரத்துக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது அப்படி உடம்பை சிலிருக்கிற அளவுக்கு ஜலத்தை தெளிக்கணும் மேலே அப்படி தெளிச்சுட்டு வடக்கு பக்கமாக அவுத்து விடணும் அந்த காளையை ஏஷ வருஷா மையா உற்சகா அப்படின்னு சொல்லி அவுத்து விட்டுடுறது அவுத்து விட்டுவிட்டால் இந்த ஜீவன்கிட்ட உள்ள இந்த பிரேத்தம்னு சொல்லக்கூடியதான தேகமானது விடுபடுறது அப்படி விடுபட்டு அந்த காளையோடு போய்டுறது அதனால் அந்த காலைக்கு இந்த காலை மாட்டுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுறது அப்படின்னு புராணம் சொல்கிறது என்ன பாதிக்கிறது அதுக்கு அப்படின்னா லோமா ரோமாக்கள் அதனுட அதன் உள்ள முடிகளில் பாதிப்பு ஏற்படுறது தோலில் பாதிப்பு ஏற்படுறது அதனுடைய எலும்பில் பாதிப்பு ஏற்படுறது அதனுடைய ரத்தத்தில் பாதிப்பு ஏற்படுறது பாதிப்புன்னா அது வியாதியாக இருக்கலாம் அல்லது தேய்மானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்துறது அந்த பாதிப்பு அதற்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானங்கள் பண்ணுறது அப்படி த பரிகாரமாக தானத்தை பண்ணி அந்த அந்த ரிஷபத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு தானங்களை பண்ணி முடிக்கணும் அந்த ரிஷபோத்சர்ஜனத்தை அது பண்ணுறதுனால அந்த பிரேத்த சரீரமுங்கிறது விடுபடுறது அந்த பிரேத்த சரீரமுங்கிறது விடுபடணும் அந்த பிரேத்தத்துவம் போகலன்னா சத்கத்தையே இல்லாமல் போயிடும் ஏன்னா இப்போ லோக்கத்தில் நான்கு விதமான பிறப்புகளை வச்சுருக்கார் பிரம்மா அதாவது நாம் மனுஷர்கள் அப்படின்னா பயத்தில் உற்பத்தியாகி அப்படி வெளியில் வரோம் நமக்கெல்லாம் யோனிஜகான்னு பேர் யோனிஜம்னு பேர் ரெண்டாவது ஸ்வேதஜம்னு ஒரு புழுக்கத்தினால் உற்பத்தியாகி வர்றது கொசு இவைகளலாம் ஸ்வேத ஜஜம்முன்னுன்னுன்னுன்னுன்னு பேர் அடுத்ததாக உத்விஜ்ஜம்னு இருக்குது உத்விஜ்ஜம்னா விதை விதை போட்டு அதில் முளைச்சி வர்றது செடி கொடிகள் அவைகளுக்கெல்லாம் உத்விஜ்ஜம்னு பேர் நான்காவது அண்டஜம்னு முட்டையிலேருந்து வெளியில் வர்றது அப்படி ப இப்படி நான்கு விதமான பிறப்புகள் இருக்கு அதிலே இந்த சாதாரண யோனிஜம்னு சொல்லக்கூடியதான மனுஷப் பிறவி இல்லாமல் பாக்கி பிறவிகள்லாம் கிட்டத்தட்ட அந்த பிரேத சரீரம் போல தான் கிட்டத்தட்ட அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது ஆகையினாலே அந்த விதமான தேகங்கள் நமக்கு அந்த ஜீவனுக்கு கிடைக்கும்படியாக ஆகிடும் ஒன்றும் ஈ கொசுவாக பறக்கும்படியாக ஆகிடும் இல்லைன்னா பட்சியாக பறக்கும்படியாக ஆகிடும் இல்லைன்னா மரம் செடி கொடியாக போகும்படியாக ஆகிடும் ஆகையினாலே தான் இந்த பூத்தங்கள்னு சொல்கிறோம் இந்த பூத்தங்கள் பிரேத்தம் வேகள்லாம் மரங்கள் அண்டிதான் வாழும் பாழடைஞ்ச வீடு நதிக்கரைகளில் உள்ள பெரிய பெரிய மரங்கள் கவாத்து பண்ணாத மரங்களில் வாசம் பண்ணுறான் கவாத்துன்னா ஒரு மரம் வச்சு வளர்கிறதுனா அடிக்கடி அதனுடைய கிளைகளை கழிச்சுட்டே இருக்கிறது அது ரொம்ப ஆரோக்கியம் மரங்களுக்கு கிளைகளை கழிக்கணும் கிளைகளை கழிச்சாதான் அடிமரம் பெருக்கும் இன்னும் அது பழுக்கும் காய் மரம் அதுக்கு கவாத்துன்னு சொல்லுவான் விவசாயத்தில் கவாத்து பண்ணுறதுன்னு பேர் அப்படி பண்ணப்படாத மரங்கள் அப்படியே கவனிக்கப்படாமல் இருக்கிற மரங்களில் பார்த்தால் அடர்த்தியாக இருக்கும் அந்த மரம் வெயிலே படாத உள்ள ஜெல்லுன்னு இருக்கும் அது மாதிரி இந்த பிரேத்த சரீரத்தோடு ஜீவன்கள் வாசம் புராணம் சொல்கிறது அந்த பிரேத்த சரீரம் போகணும் அதற்குத்தான் இந்த விஷோத்சர்ஜனம்னு நமக்கு வச்சிருக்க இதை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஆத்திய மாசிக்கம்னு பேர் மாசிக்க ஆரம்பமாகிறது முதல் மாசிக்கம் அதை எப்போ பண்ணணும் அப்படின்னு கருட புராணம் சொல்கிறதுன்னு கேட்டால் அந்த தேகம் இருக்கிற பொழுதே ஒரு பிராமணருக்கு என்ன கொடுத்து அங்கேயே சமைச்சு போட்டு அந்த மாசிக்கத்தை செய்யணும் ஆனால் அந்த இடத்துல செய்தால் அந்த பிராமணருக்கு நிறைய கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது ஒன்றும் ரெண்டாவது சரீரம் இருக்கிற பொழுது அங்கே சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய மகரிஷிகள் என்ன சொல்லியிருக்கா பத்து நாள் தீட்டு முடிஞ்ச பிறகு இந்த ஆத்தியஸ்ராத்தம்னு இந்த மாசிக்கத்தை செய்யணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்கேன் பதினோராவது நாள் அன்றைக்கி அக்னியில் அந்த ஜீவனை அவாகணம் பண்ணி 32 கபலமாக ஆகுதிகள் கொடுக்கறது இந்த அக்னியிலையே அந்த அக்னியில் அவாகணம் பண்ணி அந்த அக்னியில் முப்பத்தி ரெண்டு கபலமாக அந்த ஸ்ராத்தத்தை பண்ணுறோம் அதற்கப்புறம் பன்னெண்டாவது நாளன்னைக்கு சபிண்டீகரணம்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ராத்தம் அது அந்த சபிண்டீகரணம்ங்கிறது பன்னெண்டாவது நாளன்னைக்கு சரியானபடி நடந்தால்தான் அந்த ஜீவனுக்கு நாம் பிறகு ஸ்ராத்தங்களை செய்ய முடியும் அப்போதான் அவர் வந்து நம்முடைய பித்திருக்களோடு சேர்றார் அப்படி சேர்க்கக்கூடியதான கர்மா அந்த சபிண்டீகரணம்ங்கிறது பிரேத சரீரமாக இருக்கா அந்த பிரேத்த சரீரமானது விட்டு போனாலும் பிரேத்தம்ங்கிற பேர் இருக்குது அந்த பிரேத்தங்கிற பேர் எப்போ விட்டு போகிறது அப்படின்னா இந்த சபிண்டீகரணம்ங்கிற ஸ்ராத்தம் பண்ணுறதுனாலே அவர்களுக்கு அந்த பிரேத்த சப்தம் விட்டு போகிறது பிறகு நம்முடைய பிதற்களோடு சேர்றான்னு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கான் அந்த சபிண்டீகரணங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ராத்தம் நூறாவது ஸ்ராத்தம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த சபிண்டீகரணங்கிறது இந்த சபிண்டீகரணத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்ராத்தம் பண்ணியிருக்கோம் நூறாவது ஸ்ராத்தமாக அந்த சபிண்டீகரணத்தை பண்ணுறோம் அந்த சபிண்டீகரணத்தில் சில முக்கியமான விசேஷங்கள் இருக்குது அதில் தான் தானங்கள் நிறையா பண்ணப்படுறோம் அவைகளுடைய முக்கியத்துவங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்